اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد فيقول الله تبارك وتعالى في مكرم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا وَاشْكُرُوا لِلَّهِ إِن كُنتُمْ إِيَّاهُ تَعْبُدُونَ وَقَالَ اللَّهُ تَبَارَكَ وَتَعَالَى يَا أَيُّهَا الرُّسُلُ كُلُوا مِنَ الطَّيِّبَاتِ وَاعْمَلُوا صَالِحًا إِنَّ قال رسول الله صلى الله عليه وسلم ان الحلال بيين وان الحرام بيين وبينهما امور مشتبهات لا يعلمهن كثير من الناس وقال رسول الله صلى الله عليه وسلم كل لحم نبتا نبتا بالسحق فالنار اولى به قال رسول الله صلى الله صلى عليه وسلم الامام احمد في மீதும் அவர்களது குடும்பத்தாரர்கள் பரிசுத்த மனைவிமார்கள் மற்றும் எல்லா்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக கண்ணியமான அம்மாவுடைய நல்லறியார்களே அம்மா சுக தாதாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லாவிதமான பாவங்களில் இருந்தும் விலகி நடந்து கொள்ளுமாறும் தப்புவா வை செய்து கொள்கின்றேன் அல்லாஹுடைய நல்லடியா ஒவ்வொரு மனிதரையும் அல்லாஹு கண்ணியமாக்கித்தான் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான் அதிலையும் யாருக்கு ஈமான் நசீபாக இருக்கிறோம் அவர்கள் மிக சிறந்தவர்கள் அவர்கள் மிகவும் கண்ணியமானவர் அந்த கண்ணியம் அதை எப்படி அவள் உலகத்தில் பாதுகாக்கிறான் என்றா மனிதனுடைய சிறப்ப அண்ணா சொல்லும் போது பல வலிகள் என்று சொன்னார் வளர்ப்பதற்காக ஆதம் ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணியமாக வச்சிருக்கிறோம் கண்ணிய படுத்தப்பட்ட ஒரு சமூகம்தான் ஒரு படைப்பிரால் மனிதர்களாக எங்கள் அல்லா படைத்து வச்சிருக்கிறார் அந்த கண்ணிய படுத்தலுக்கு இன்னொரு அடையாளம் மனிதன் கரையிலையும் பயணம் செய்தார் கடலிலையும் பயணம் செய்தார் அவங்களை கரையிலையும் வாகனங்களை ஏற்பாடு செஞ்சு நாங்கள் சுமந்து கொண்டு போறோம் கடல்ல தண்ணீர பயணம் செய்வதற்கும் வாகனங்களை ஏற்பாடு செஞ்சு நாங்களே அவர்களை கொண்டு போறோம் என்றார் மூணாவது விஷயம் சொன்னார் வரும் இட பயிரிவான் அதனாலதான் அசிங்கமான துருவாக வீழ்த்தக்கூடிய மோசமான மனித உடலுக்கு கேடை விளைவிக்கக்கூடிய கேவலமான சாப்பாடுகள் அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு அதிகமான படைப்புகளை விட மனிதனை சம்பந்த குடும்ப வாழ்க்கையோட சம்பந்தப்படுகிறேன் சமூக வாழ்வோடையும் சம்பந்தப்படுகிறேன் ஹலாலான சாப்பாடு ஹலாலான சம்பாச்சியம் ஹலாலான உடுப்பு ஹலாலான இடம் ஹலாலான வீடு ஹலாலான வாகனம் ஹலாலான தொழில் ஹலாலான உத்தியோகம் ஹலாலான விவசாயம் மனிதன கண்ணியத்தோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு அம்சமாக ஹலால் என்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பகுதி சாதாரண மனிதர்களுக்கு மட்டுமல்ல உலகத்தை தடுப்பப்பட்ட ஆக சிறந்த மனிதர்கள் நபி விட உயர்ந்தவர்கள் தான் தூதுவர்கள் அல்ல அவங்களுக்கு கொடுத்த ஓர்டர் தான் உணவுக்கு ரொம்ப பெரிய தொடர்பிருக்குது ஈமோட தொடர்பிருக்குது அமலோட தொடர்பிருக்குது நல்ல கல்வி துப்பட வாகனத்துக்குள்ள நல்ல சிந்தனைகள் தொடர்பு இருக்கிறேன் இதே இந்த உமத்திற்கு எங்களுக்கும் இருக்குமார்கள் உம்மத்துக்கும் இந்த ஓடர் ما நாங்களை தருகிற ரிசுக்கில ஹலால இருந்து சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு அல்லாம நன்றி செலுத்துங்க எல்லா விவாதத்தும் நன்றி இணையா வந்தாலும் நீங்க அல்லாவே வளங்கு நாட்களாக இருந்தா அல்லாவுக்கு நன்றியாக நிலவுங்க என்று சொல்றாங்க என்பது என்பதை விட்டதனால நிறைய கஷ்டங்களை கொடுந்துட்டோம் பல பேருக்கு ஹலால விட்டுட்டோம் தெரியாம பல பேர் தெரியாம ரகசியமாக தேவை கொடுத்துக்கிட்டு போறான் वंद्र मरक पे அவங்களுக்கு கோழிதான் மாமிஷன் தான் யாரு அவங்க சாப்பாடு கோழியில ஹலால் அடிச்சிருக்கிறா மீன்ல ஹலால் அடிச்சிருக்கிறா தண்ணி போட்டால் அடிச்சிருக்கிறா சூப்பர் மார்க்கெட் சாமன் அடிச்சிருக்கிறா பீலால சாமன் பொருள்கள் ஹலால் பார்க்கணும் ரெண்டாவது முதலாவது ஹலால் பார்க்கணும் கடைக்கு போக முந்தி எங்க பார்க்கணும் காட்சி ஹலாலா கடையில போயிட்டு கோலிவாங்க அதுக்கு பின்னால் சொத்துவாங்க சேப்பில் இருக்கிற காட்சி ஹலாலா இருக்க போட காட்டுல இருக்கிற காட்சி ஹலாலா அல்லா சந்தோஷப்படுற வழிய உணர்ச்சலா அல்லாவிட திருப்திதா அல்லாவோட அனுமதி அனுமதி வாங்கி குடிச்சாலும் ஹராமாயிடு காசிட கூத்தம் பொருள் பொருள் முதலாக கையில் இருக்கிற காசில கையில் இருக்கிற காசில கையில் இருக்கிற பணத்திலே எவ்வளவு மக்கள் அந்த பகுதியை மறந்தே போடுறாங்க வாழ்க்கையில் பெரிய சோதனை என்று விளங்கிக் கொண்ட புத்தியையும் பிழையாக உழைக்கிறது அல்லா விருப்பம் இல்லாத வழிகளில் எங்களுக்கும் உண்டாக்குறேன் பொம்பல புள்ளர்கள எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்குறேன் இழிவுல எவ்வளவு பெரிய இழுத்த உண்டாக்குறேன் ஒரு ரூவா செய்யக்கூடிய நாசம் ரொம்ப பயங்கரமான ஒரு ரூபா ரசூல் ஓடர் போடுறால் முன்னணியில் இருக்கிற நீங்களும் இவ்வாறு செய்ய வாமனூர் சாலை பார்த்த சாப்பிடுங்க சாலைபாட் செய்ய வாக்கள் எழுதுறாங்க சாப்பட்டு சாலைகான் அமல் செய்ய சொன்ன அமலுக்கு ஹலாலான சாப்பாடோட தொடர்பிருக்கிறேன் என்றான குடிக்கொட்டாது வரும் பாடம் நல்லதை செய்யறத பார்த்துக் கொண்டு இருக்கா என் உடம்பில் ஓடுது நாத்தமான ரத்தம் விட போயாது படு பயங்கரமான ஆபம் எவ்வளவு பெரிய ஆபம் பிழையான வரிகளை சம்பாதிக்கிறது பிழையான வரிகளை சம்பாதிக்கிறது இது எங்க பேச முடியுது தெரியுமா சம்பாதிச்ச உடனே முதலாவது குடும்பமே காலடியில் பார்க்க தயார் இல்லை முஸ்லீமுடைய தெளிவான ஒரு மனிதன் பயணம் கொண்டு போறார் நீண்ட பயணம் போறதே துவாவுடைய கபூலியத்துக்குள்ள ஒரு காரணி திருமதி சொன்னார் பார்த்தாலே பரிதாபம் தலைமறை கோலமாக முடிகளை வாயில் அங்கே பைத்து உடம்பெல்லாம் தூசி பட்டு ஒரு சாதாரண பாாமன மனிதன் பார்க்கலே எம்பி பேந்து उड़றி செய்வான் யுத்தீலு சஃபர ஷுஅஸுல் உबरा நீங்க பிரஞானத்தில் தலைவிரி கோலமாக தூசி பட்டவராக வாரார் இந்த மனிதன் பிரயாகத்தில் ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கொண்டான் फ्लाइट மூல பாக்கின் ஆடு 5 லட்சம்oidaங்க உங்கள اللهவிட கேட்டுக்கோங்க உங்கள தெய்வங்க கிட்ட கேட்டுக்கோங்க கப்பல் மூழ்க பார்க்கிறேன் இது மாதிரி ஆபத்து அழுகான கூப்பிடுறாங்க உமாவை கூப்பிடல வாப்பாவை கூப்பிடல நானத்தம்பிய கூப்பிடல எழுபது உம்ம மாற வேற அல்லாவை கூப்பிடுறாங்க மையது கூப்படு கீழ்வாடத்தில் பதிவு பண்ணிக்கிறான் ரெடி என்கிறான் இந்த ரப்ப கூப்பிடுற என் அடியார்கள் சொல்லுங்க என் அடியார்கள் சொல்லுங்க मनि कई कष्ट कष्ट नोर அவர்கள் பணியும் போது அவர்கள் கப்பல் போது கையெழுத்தி அழகிறார் சாப்பிட்ட சாப்பாடு நல்லத சாப்பிட்டு இல்லை வயிற்றுக்குள் இருக்கிறது அல்லா கூடாது என்று சொன்ன சாப்பாடு உணவு ஹராம் அல்லது கோழிய ஹரால வாங்கினார் ரெண்டும் ஹராம் கோழி இருக்குது ஹலாம் ஏமாத்திங்களை பால் படுத்தி எல்லாம் ஹராம் வயிற்றுல இருக்கிற ஓடுற கோட் இருக்கிற அல்லது அவரு வாங்கல்ல அவரு சாப்பிடல அவரை சம்பாதிச்சு சாப்பிடல யாரோ தீட்டி இருக்கிறாங்க ால யாரு இல்லாமல் இல்லாமல் தூர ஏற்றுக்கொள்ளப்படாத ஆளாக மாறுறார் மனைவியிட பொம்புல நிலவை என்ன தங்கச்சிக்கு சாப்பிட கொடுக்கிறார் மாமியுக்கு சாப்பிட கொடுக்கிறார் உம்முமாக்கு சாப்பிட கொடுக்கிறார் அவர்களுக்கு இனி இஸ்லாமிய உடுப்பு பாரமாக அவங்களை ஹிஜாபு கஷ்டம் அவங்களுக்கு பரிசா கஷ்டம் மறச்சி போறது கஷ்டம் முன்னி முக்காவாசி திறந்தவ அறவாசி துறந்திருக்கிறான் போயிடும் அராமான சாப்பாடு போடுறவங்களுக்கு இஸ்லாமிய உடம்பு பாராதா நான் சொல்றேன் சொல்ற எங்கிருந்து இருக்கிறாங்க சூரத்தில் ஆறாச பாருங்க आदमी कल्याण मैं மனசு காட்டுவார் இவ்வளவு நேரம் பயப்படாம தின்னு தெரியுமா அந்த ஏன் சாப்பிடுவாங்க தெரியுமா சின்னவான சொல்லி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டா ரெண்டு பேரும் மலர்கா போய் திருவிங்க அல்லது பேருக்கும் சாப்பிட்டீங்க அந்தஸ்து கிடைக்கும் பயப்படாம சாப்பிடுங்க ஏதோ முடிவு அல்ல ஏற்பாடு ரெண்டு பேரும் சாப்பிட்டா சாப்பிட்ட உடனே என்ன ஆச்சு சாப்பிட்ட கைவிக்க போடல சாப்பிட்ட உடனே அல்லா சொல்றான் முதலாவது சுவர்க்க உடுப்பு கடந்து புழுதி நிர்வாணமாக மனத்தால ரெண்டு பேரு அவருக்கும் தெரிய ஆரம்பிச்சு இதை வச்சு யாருடைய சாப்பாடு புழங்கப்படுதோ யாருட வீட்டில மாப்ப மாறி ஹரமாக சம்பாதிச்சு காசை கொண்டு வைத்து வீட்டில பிள்ளைகளுக்கு சின்ன உடுக்க கொடுக்கிறாங்களோ அந்த வீட்டுல நிர்வாணிகள் உருவாக்குவாங்க அவங்களுக்கு அண்ணா விரும்புகிற உடுப்பு பாரமா பாப்ப விரும்புவாரு உள்ள நல்ல அழகா சாவின மாதிரி மகளுக்கு வாங்கி கொடுத்த பதினஞ்சு வயசுக்கு பொருள் தான் வேலை செய்த மகளுக்கு அவர் சொன்னால் எனக்கு படுதா போடேலாம் எனக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளவாறு வராது நான் இப்படி இல்ல உழைக்க மாட்டேன் நான் இப்படிதான் உடுப்பேன் என்ன நல்லும் இந்த விஷயத்தில் தேவை பல பேர் அறிந்து கொண்டு ஹலாவாக உழைக்கிறாங்க பல பேருக்கு தெரியாம போகிறேன் தெரியாத மாதிரி நடிச்சுக்கொண்டு தஜா உள்ள போறாங்க கவனமா போனும் உலகத்தில் யாருக்கும் இந்த தத்துவம் அவனிட லோயர் மாதிரி பேச கிடைக்காது வாய்களுக்கு முத்திர போடுவோம் தொட்ட கைகளில் தான் எங்க பேச்சு கையோட பேசுறத உடம்ப போட்டி பேசுறது கமலமாக போகணும் கமலமா போயணும் எவ்வளவு பயங்கரமான விஷயம் ஒவ்வொரு துறையில உள்ளவர்களும் யோசனை பண்ணுங்க ஒவ்வொரு துறையில உத்தியோகம் செய்தவர்கள் எடுத்த பல உத்தியோகங்கள் செய்கிறாங்க அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஆசிரியர்கள் அதிகாரிகள் தனியார் துறையில் பிரைவேட் செக்டர் அங்குள்ளவர்களோட ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறேன் இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் வேலை செய்வோம் ஒப்பந்தம் இருக்குது சைனா அடிச்சுட்டு வந்து அவருடைய வேலை செய்கிறார் அந்த அவருக்கு வார காட்சி நீங்க ஐசடித்த நேரத்துக்கு தான தள்ளி சந்தோஷமா தாராள செய்யுமா மன விருப்பத்தோடு தரக்கூடிய காட்சா இந்த காட்சி இதாலே மனைவியை கெடுத்தது இந்த காட்சி இதாலே புள்ளகளை வாழ்க்கையை கெடுத்தது ரொம்ப பயந்து கொள்ளும் எல்லா துறையிலையும் எல்லாரும் மோசமானவர்கள் அல்ல எல்லாத்திலையும் நல்லவங்க இருக்கிறாங்க பாதிக்கு பாதி மோசமானவர்கள் இருக்கிறாங்க அரச அதிகாரிகள் ஒன்பது மணிக்கு சைன் பண்ணிட்டு பதினோரு மணிக்கு மார்க்கெட்ல ஏதா மீன் வாங்க வந்த சைன் அனுப்பிக்கிறார் வேலை என்ன மூணு மணி வரைக்கும் வேலை என்ன அப்படி வாழ்க்கை போன மாணவர்களை கொடுக்கிற நேரம் பொதுமக்களை கொடுக்கிற நேரம் இந்த நேரத்தோட சொந்த வேலைக்கு பாவ முழு சம்பளத்தையும் சுட்டு போடு பேரா செய்கிறதை நேர்ச்சி பாலிப்பு வர சொல்ல ஊரும் சேர்ந்துதான் அளவாகும் சேர்ந்து காட்டு சேர்க்கவாகும் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு ஜும்பாவை போற யாத்தியிலோ இதுவார் செய்யும் பாலிப்பு வர சொல்ல இந்தியாவில் இருக்கிற முன்னணி மதுர சாக்கல் ஒன்றுதான் தாராளும் தேவர்த்து மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் வருகிறார் அடிப்படையில் அந்த மதுரஸாவோட ஆரம்பம் அவரது அமானத் என்ற ஒரு பயான்ல அந்த கிதாபாக பதிவாக அதை எழுதி இருக்கிறார் ஆரம்பிக் கொடுத்த உற்சாக நேரங்களில் உத்தியோகத்தின் பாடம் நடக்கிற நேரத்தில் யாராவது அந்த மதரசுமாரை சந்திக்க வந்திருப்பாங்க வந்தவர் பத்து வந்திருப்பாரே மசாலா கேட்க வந்திருப்பார்கள் அல்லது ஒரு உறவினர் யாராவது இருபது வரைக்கும் திகதியில இவருக்கு டைம் கொடுத்த மாதம் முடிந்த நேரம் தனியார் வேலைகளுக்கு சொந்த தேவைகளுக்கு பாதித்தேரெல்லாம் கணக்கு வளர்க்கு காரணம் ஆயிட்டு முந்தின காலத்தில் இருந்தவன் அப்படிதான் சேவைய சேவையாக செஞ்சாங்க எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்தில் உள்ள சேவையை சேவையாக செஞ்சான் விஷயம் ஹலான ஆகப்பெரிய விஷயம் உத்தியோகத்தர்கள் பொருந்தின நேரத்தில் பொருந்தின வேலையை செய்யணும் ஊழியர்களை எடுத்து பார்த்தா கடையில வேலை செய்கிறான் இது போல வயல்கள் வேலை செய்கிறவர்கள் மீன் பிடிக்கிறவங்க கூலி வேலை செய்யறவங்க கூலி பேசுற நேரம் என்ன பொருந்த நேரம் வேற என்ன செய்யறாங்க பாதுகாக்கணும் கூலிய பூர்த்தியாக மாலையில் எடுத்துக்கொள்றாங்க இந்த காசில வாங்குற சாப்பாடு ராக பானை வாங்குறீங்க மாவை வாங்குறீங்க சீனியை வாங்குறீங்க அரிச வாங்குறீங்க அதை தானே அப்பாவின் பொண்ணை சாப்பிடுறாங்க அதைத்தானே அப்பாவின் மனைவி சாப்பிடுறா நடக்கல உமா சாப்பிடுறா கட்டில இருக்கிற உண்மார்க்கு மருந்து அவங்க போகிறேன் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய ஆகும் அகமது இல்ல டர் மாற்றாங்களை சாப்பிட்டு உழைச்சி முளைச்ச இல்ல எல்லா சதைகளும் அதுக்கு நலக நெருப்புத்தான் தகுதி எல்லாம் சொல்லலாம் இது போலதான் முதலாளி மாறு கடைய பொருள்களை விற்கிறவங்க ஒவ்வொரு துறையிலையும் வியாபாரம் செய்யறவங்க இருக்கட்டும் மரக்கரை கடையாக இருக்கட்டும் எரசி கடையாக இருக்கட்டும் போட்டவராக இருக்கட்டும் தங்கம் விற்கட்டும் மாணிக்கம் விற்கட்டும் வெளிநாட்டில் இருந்து பொருள்களை இறக்கில் செய்யட்டும் நிறைய கேம் கொடுக்கிறாங்க பாதுகாப்போம் ரொம்ப பாதுகாப்போம் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்டு சொன்னது ஏதாலை குறிப்பிட்டு சொன்னது ஏதாலை தரம் இல்லாத பொருள்களை மக்களை ஏமாற்றி விற்கிறாங்க வெளிநாட்டில் முறை பொருள்களை தயாரித்து ஒரு தினம் கொலத்து என்று விற்கிறார்களே அந்த ஏழைகளை கண்ணீர் வாழ்க்கையை அடிச்சுடும் வாழ்க்கையை நொறுக்கியும் சில பொருள்களை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடாது என்று தட விதி இருக்கு பொருளாதாரத்துக்கு பாதி போற தங்கத்தை கொடுவார் பொருளாதாரத்துக்கு பாதி போறோம் இங்குள்ள சாமான சும்மாவே மேல் வேறும் சீனி பத்து ரூபாய் கூடும் மாவு இருபது ரூபாய் கூடும் அப்படி ஒரு நஷ்டம் ஏதோ ஒரு வகையில தடை செஞ்சு வச்சிருக்கிறான் தெரியாமல் அல்ல நாங்க விளங்கிக் கொள்ளணும் நாளைக்கு ஏழைகள் சாப்பாடு இல்லாம பொருள்கள் விலை மருந்து சாப்பிட வழி இல்லாம அந்த ஏழைகள் வலிச்ச கண்ணீருக்கு அமைச்சர் விசாரணை நடக்கிற நேரம் இவங்க எல்லாரையும் நல்லா எழுதுவாங்க ஒவ்வொரு குடிசைகளுக்குள்ளேயும் அழுத கண்ணீர்களுக்கு பள்ளி சொல்றோம் சம்பாதிக்கிறது ஏற்றி பணம் தேடுறதில் சொல்லி சம்பாதிக்கிறது சின்ன விஷயம் ஏமாற்றி சம்பாதிக்கிறது சின்ன விஷயம் மார்க்கட்டண மரங்களை கவனிக்காமல் சம்பாதிக்கிறது சின்ன விஷயம் அதில் விளைவுகள் பொல்லாள விஷயம் கவனமாக போனோம் ஜல்ல கூட்டாளி மாதிரி வர மாட்டாங்க பொஞ்சாதி வர மாட்டா ஐடியா தந்தவர் வர மாட்டாரு காட்சி தந்தவர் வர மாட்டாரு எங்கள விஷயத்தை பதவி சொல்லுவாங்க ரொம்ப கவனமா போகணும் அல்லாவுடைய நெல்லறி அல்லாவுடைய நெல்லறி அதி தரி பிழையான உழைப்புகளை பற்றி வந்திருக்கிற எச்சரிக்கை பார்க்கவே பயமாய் பார்க்கவே முன்னோர்களான அவங்க மனைவிமார்கள் இந்த பாடூரத்தை வழங்கி எவ்வளவு கண்டிப்பா அவங்க வீட்டுல கணவன் வாழ்கள் தூக்கிட்டு போற நேரம் உத்தியோகத்தில் போற நேரம் எங்களை சந்தோஷமாக வைக்கணும் எங்களை விஷயத்தில் அல்லாம பயந்து நடந்து போவோம் அப்ப இந்த பொம்முல பேச उड़ा सा வீட்டுக்கு பாதிப்பு பள்ளியில கொண்டு வந்து போட்டா ஊரில் பத்தாதி அதை கொண்டு வந்து செலவழிச்சா நிர்வாகத்தில் பிரச்சனை எல்லாம் முஸ்லிமன் கவனமாக உலவாக்கத்தை படிச்சு படிச்சு படிச்சுக்கு முயற்சி செய்யும் உலகோலும் அல்லாஹ் விரும்பின முறையில் மட்டும்தான் அல்லாஹ் விரும்பின முறையில் மட்டும்தான் ஆகப்பெரிய ஆபத்தை அறிவியல பிள்ளைகள அசலாக்கில் வரும் தக்க பாதிக்கிறவர்களை தான் ஜிண்ட் அல்லாமாதுல பேரம் பட்டியல ஈச்சம்பல செஞ்சு வாயில போடுற எங்க வீட்டு உத்தத்தில் விழுந்திருந்தேன் வீட்டுல பால் செய்யறாங்க பசிய போடு ஆசிய போடுற சொல்ல செல்ல போட்டுப்பேசி வராது சிரமப்பட்டு புள்ள வாந்தி அளிக்க போகுது விரலை போட்டு ஈச்சப்படுத்த வேண்டியிருந்தார் யார்லா புள்ள கஷ்டப்படுது சொன்னார் நான் பயப்படுறேன் இது சதக்காவட ஈச்ச பழமோ சு காட்டும்தக்காவும்தக்காவ பண்ணிர் வயிற்றுக்குள்ளேமோ சு தெரிஞ்சு தெரிஞ்சு பிள்ளைகளை கொண்டு வந்து ஹராமான காற்றால சின்ன கொடுக்கிறோமே பிழையான வழியில சம்பாதிச்சு சின்ன கொடுக்கிறோமே எவ்வளவு பயப்படு பொய் சொல்லி விட்டா நினைக்க வேண்டியதுதான் போகலி ஏமாற்றி விட்டா நினைக்க வேண்டியது போகலி பொய் சொன்னது முஸ்லீமுக்கு சொன்னாலும் சொன்னாலும் ஹராம் தான் ஏமாத்தது முஸ்லீமை ஏமாற்றினாலும் ஹராம் தான் முஸ்லீம் அல்லாதவரை ஏமாற்றினாலும் ஹராம் தான் கவனமாக இமாமுல் ஹரவை ியமானவர்கள் எதிர்தரப்பில் உள்ள யாரும் அவங்களோட விவாதத்தில் கோபம் பயப்படுவாங்க அவளவு வளமான ஆதாரத்தை முன்வைக்கிறவங்க ரொம்ப பெரிய பேச்சான கொடுக்கிறார் கண்ட நிதமா சம்பாரிச்சு வளர்க்க வந்தா எல்லாரும் சிரமங்களோட தேடி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உழைச்சி புள்ளாக்கிறவர்களுக்கு போகப்படாது வேற யாரும் பாலூற்றுறதுக்கு இடம் கொடுக்கவும் படாது உமர் சொல்லியிருந்தார் இமாம் ஜுவைனி துவர தொழுகிறது மசிதா புள்ள அழுகுது உமக்கு சத்தேட்டு பக்கத்து ஊட்டிக்கிற அடிம பெண்ணுக்கு போயிடுச்சு ஓடி வந்து அவருக்கு பால் கொடுத்தார் தான் குழந்தை அடுத்த அடிம கொம்பு ஜோங்கி வந்தாங்க அடிம கொம்பலையில கை எழுகிறது தந்தை அடிமையில் அடுத்த ஊட்ட மனுஷ அடிமை கையால் புள்ளை எடுத்து விரல வாய்ப்புள்ள போயிட்டு சக்தி எடுக்க வச்சா வாங்கிடுக்க வைத்த வீட்டில உள்ளவங்களை பால் கொடுத்தாங்க அடிமவ அனுமதியும் அதனால அந்த பால வெளியிட ரூவாய் பால எடுப்பா கண்டிப்பான வாப்பிதம் பயன் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் சில நேரம் வாய் உலறிடுவா வித்தியாசமா பேசிடுவான் அந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஏதாவது கதச்சிருவாங்க கதை இந்த வாயுளம்பெல்லாம் அந்த மிஞ்சின பால் சொட்ட தாக்கப்படுவான் எவ்வளவு பயன்படும் வாப்பும் மறிக்கிறார் அடிக்க பாயிரானே உம்ம கடிக்கானே மதரசன் அஞ்சு சுதுவோட பாஞ்சி வந்துட்டானே அப்படி ஆயிட்டே இப்படி ஆயிட்டானே ஆக முதல்ல யோசிக்கணும் நான் எதற்கொடுத்து வளர்க்க எதற்கொடுத்து வளர்க்க அல்லாவுடைய நல்லது அந்த ஆகப்பெரிய சர்ச்சை பொருளாதார நெருக்கடிகள் பஞ்சங்கள் விலை உயர்வுகள் ஏழைகள் அதிகமாக உருவாகிறது வாழ்க்கை வாழ்க்கை வாழ்ந்த கஷ்டமாக मेपा व्यमें पिंगिक இன்னும் கோபத்தை வாங்களை விடாலாக ஒரு தீர்வது எனக்கு விருப்பம் ஒரு லட்சம் என்று காசி வந்து இந்த ஒவ்வொரு தெளிவாக சொல்லப்பட்ட வழியில் வந்ததா எல்லாரும் பொறுப்பிருக்கு ரொம்பதல தெளிவான வாழ்க்கைய சகாபாக்களுக்கு ரவிசில வாழக்கூடிய இப்படி ஒன்னு நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா காரணம் பேராச அவனை பார்த்து இவரு வாழ போற அவர் மாதிரி இவர் கூடு கேட்ட ஆட்ட அவர் மாதிரி வாகனத்தில் இவர் போக ஆட்ட பேராசலால் மனிதன படுப்புல சொல்லலாக்கும் படிச்சு ஆக பெரிய ஒண்ண படிக்கணும் இது கிளாஸ் படிக்க தேவையில்லை படிக்க முடியல அட்வான்ஸ் லெவல் படிக்க முதல்ல சீமா படிக்க முதல்ல முதல்ல முதல்ல முதல்ல அல்லாஹ் எவ்வளவு தாரானா அல்ஹம்ல இந்த மனசு வந்தா யாரோ பராத்து போக ஆகவே இந்த நிலைமைகள் முன்னைய கால முஸ்லீம்களை செய்திருந்த இந்த பேரிதல்கள் இந்த அமைப்புகள் வந்தால்தான் வாலிபர்கள் திசை திருவர்கள் இப்போ இல்லை என்றாத்து கத்திராலும் சத்தம் போட்டாலும் மனுத்தியான கணக்கு பயன் பண்ணினாலும் நாங்க எங்க ரூட்ல பயிற்சி கொண்டிருப்போம் அவங்க அவங்கள ரூட்ல பயிற்சி சரி பண்ற இடம் அங்கதான் வாப்பட தொழில சரி பண்ணுவோம் நாங்கள தொழில சரி பண்ணுவோம் கணவந்த தொழிலை சரி பண்ணும் எல்லாம் வாழ்றதுக்காக வெற்றிக்காக எந்த வழிகளை அந்த வழிகளை படிக்கத்தான் தீனுடைய பெரிய ஒரு முயற்சி உலகத்தில் தொடங்கிவிட மாட்டேன் இதுக்கு தான் இதுக்கு தான் எல்லாரும் வாங்க நிலமர்களை வளங்க உலகத்துல வாழ படிக்க கவருக வெற்றிய படிக்க ஆக்கிரத்தை படிக்க சுத்தி கொடுக்கணும் மலைக்குள் மவுக்கு வந்தால் தயார்ந்து கையை ஒசத்துறதுக்கு தயாராக அந்த தயாரிப்புக்கு தான் இந்த இசிமாக்கள் வைக்கப்படுது ஆகவே அந்த இஷ்டிமாக்களையும் அனைவர்களும் கலந்து கொண்டு எங்களை மரும வாழ்க்கை சீராக்கிறது முயற்சி கொடுவது அல்லாஹ்மகான அனைவர்களையும் கபூல் செய்வான பொருந்தி கொள்வானா பாவங்களை மன்னிப்பாயா பூரா உலகத்தில் உள்ள மூமிலான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களை பண்ணித் தருவாயா யாழ்லா ஹலாலான வழிகளில் வருமானங்களை தருவாயா அதிலே வழக்கம் செய்வாயா மன நிறைவிலே தந்துருவாயா ஹராட்டில் இருந்து மக்குரூகளில இருந்து பேரிதல் இல்லாத வழிகளில் யாழ்லா சம்பாதிப்பதிலிருந்து எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பாயா பேராசையிலிருந்து பாதுகாப்பாயா பாதுகாப்பாய் உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக வாழும் பாக்கியத்தை தந்தருவாயாக யாருக்காக செலவழிக்க நேரம் கொடுக்க கால நேரங்களை மேலானந்த பாக்கியத்தை அனைவர்களுக்கும் தந்தருவாயாக ஆமை அவ்வாநா அனுப்பி